உலகம் முழுவதிலும் நற்றினை வானொலியின் சார்பில் வணக்கம் கோருவது என்றும் அன்புடன் பொங்கல் மணக்கால் ஐயன் பேசை நாராயண தாஸ் நேயர் வணக்கம் வணக்கம் வணக்கம் சார் வாயிலாப்பூர்ல இருந்து பட்டாடி பேசுறேங்க சரிங்கய்யா இங்க ஒரு உலக வானொலி நேயர் ஆமா ஆமா கண்டிப்பா அதுல வந்து உங்க அனுபவங்கள் எல்லாம் நிறைய இருக்கும் கண்டிப்பா வானொலிக்கு எத்தனை வந்து எப்படி எப்படி எல்லாம் நிகழ்ச்சிகள் பண்ணுது நாங்க பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல சென்னை வானொலி எல்லாம் கேட்டுட்டு மதிப்பு இருந்தோம் சென்னை வானொலி நிகழ்ச்சியில குறிப்பா பார்க்கணும்னா நம்ம இன்றிய ஒரு தகவல் செங்கத்திகோள் சுவாமிநாத இன்றிய தகவல் காலை மலையில இடம்பெறும் அது நான் வந்தாலும் அதை கேட்டுட்டு இருந்தா அடுத்த கட்டத்துக்கு வேலைக்கு போறதுக்கோ பள்ளிக்கூடங்கள் போனதுக்கோ அது தயாராகுவோம் இன்னொரு வகையில் பார்க்கும்போது அது இடம்பெயர் ஒழிச்சு தரும் நாட்டு கிழமையான மூன்று மணிக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கு சென்னை வானொலி நிகழ்ச்சிகளை ஊக்கம் கொடுத்து அப்படிலாம் நம்ம பணிபுறங்களை கிளம்பும் போது அவங்க நேரில் விழிப்புறத்துக்கான இலங்கை வானொலிங்கும்போது தான் எனக்கு இலங்கை வானொலியில கேட்கக்கூடிய வார்போ சேகரி கேட்கறி உற்சாகப்படுத்தி நீங்க கேட்டது மட்டும் இல்லாம அதுக்கு கடிதம் எழுதிப்பட்டன உங்க வானொலியில உன்னோட பெயர் சொல்லி பார் போங்கன்ற போது நான் அதுல பங்கேற்க அப்போ எனக்கு அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச அறிவிப்பாளர் குறிப்பா தருணம் கே எஸ் ராஜா அவர்கள் சொல்லலாம் ஏஎஸ் அப்துல் அபி சொல்லலாம் அருமையான தமிழ் உச்சரிப்பாக இருக்கட்டும் இருக்கட்டும் ஒவ்வொரு முகவரி கோரலான ரொம்ப அழகா இருக்கும் அவங்களுடைய ஆமா அது போல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எப்ப எங்க கேட்கக்கூடிய ஒரு ஆர்வம் எப்ப பாத்தீங்கன்னா சென்னை மாநகர பண்பலை அலவரித்து தொடங்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு அப்போ அந்த மாநகர பண்பு தனியார் பண்பு மூலமாக எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கணும் ஆனந்தமான அறிவு நிர்மலம் அவங்க பிரியமான நேரம் இது போன்ற வானொலி தனியார் பங்கேற்கும் போது இந்த நேயர்கள் வட்டம் உருவாக்குது எப்படி நேயர்கள் நாங்க வந்து அந்த அசோத் பாமன் மதுரை எழுதி போடுவாங்க தனியார் பண்புறையில அவங்க முகவரி படிப்பாங்க அந்த முகவரி வச்சிருந்து எங்களுடைய நேரில் நட்பு ஒரு திருமண மண்டலத்தில் கண்டிக்க கூடிய நிகழ்ச்சிகள் மூலமாக வானொலி ஏர்மட்டம் உருவமானது கவிஞர் பாலசுப்ரமணியம் வேலபாண்டிய கட்டபம்மன் தமிழ் பாடலாசிரியர் அவருடைய மகன் பூமா அப்பா கபிலன் அவருடைய தலைமையில்தான் வானொலி நேர்மட்டம் உருவானது இந்த சமயத்துல உங்களுக்கு விருப்பமான ஒரு பாடலை கேளுங்க கேட்க எனக்கு மிகவும் பிடித்த பாத்தீங்கன்னா படம் அருணாக்கலாம் அதாங்க இதாங்க இதுக்கான கருத்துக்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒருவருக்கு ஒரு ித்துவிட்டால் இது பற்றியே செயல்படுவார்கள் அதுபோல் தான் தேர்ந்தெடுக்கும் போது தலைவன் வழி செல்வதும் சிறையில் அவர் கூறும் நல்கு அழித்துக்களையும் அவர் செய்யும் ஹேர் ஸ்டைல் புலர்பாவனை வாழ்க்கை நாம் ஏன் பின்பற்றக்கூடாது நல்ல கருத்துக்கள் என்றிருந்தாலும் பேசிக்கொள்வது நல்வழிவுக்கு இழுத்து செய்யுங்கள் இதோ அந்த பாடல் நண்க அந்த தமிழ்நாட்டில் வராம் அனைவருக்கு சொந்த could hear from Southampton. kumbaya savithira unadega nammenagratam mura mura ramada ne nanu ne niratha ulatha <laughs> ulana ha ha dandali dandada haruna kalanna dandada anni tamilathile nanaivaru kundanda தமிழ்நா திருவனால் அனைவருக்கும் சொந்தார் அதான் தான் இதணாச்சலன் அந்த அந்த தமிழ்நாத் திருவனால் அனைவருக்கும் சொந்தார் நடந்திடுவாண்டா அருணாச்சலம் நடந்திடுவாண்ட நான் புது போக்கால நடப்பதில்ல அப்புஞ்சால விடுவதில்லடா giddanda harakela nandanda anakammatena nanivikum candanda adanda giddanda harakela nandanda anakamna tirana balikum kunna inna nayarigaloda ஒரு நெருக்கமா உருவாக்கம் வந்து ஒரு முகவரி இந்த மாதிரி கண்டுபிடிச்சீங்க வானொலி நேயர் வட்டத்தில் நடத்தும்னா வருகிற மூணாவது நாட்டிக்கிழமையில கண்ணகி சிலை அருகே நடைபெறும் அது வந்து அப்போ அன்றைய காலத்துல நடந்து ஆரம்பிச்சது அப்போ நேரு வண்ண கூடும் போது நம்ம நேயர் நெறிச்சதை கேட்டுட்டு இருக்கோம் நம்ம ஒரு இதை வெளியிட முயற்சியில் ஒவ்வொரு திறமைகளை வெளிப்படுத்தலாம் கல்வி சொல்வாரு விழிப்புணர்வு பற்றி விழிப்புணர்வு இதழாக வெளியிட்டு அதில் அவங்க பங்கேற்கும்படி செய்தது சாதனை தான் சொல்லுங்க பார்வையெல்லாம் நேயர்களுக்கு வழங்கி அது மட்டுமில்லாம சமூக பார்வையில நாம ஏன் அவங்களுக்கும் கூடாது என்ற போது இந்த சமீபத்தில் அதுக்கப்புறம் காற்று போல மற்ற தீபாவளி ஆனால் ஏழை திரட்டவும் பள்ளியிலே சென்று அவர்களே கூட இருந்து தீபாவளிகளை தான் கொண்டாடிய சிறப்பு அம்சமா இருந்தது ஆமா சரி பாத்து கேந்தீங்க அதாவது உப்பமாக்குற படம் வந்து முல்லை மலர் நிலை ஒகு போல ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்க்கிறான் என்றால் முதலில் அவள் அதை பார்க்கிறாள் அது தனக்கு என்ன கேள்வி சொல்கிறது என்பதை உணர்த்தும் அடுத்தபாக இதோ உங்களுக்கான a பாரதி நட்பணி மன்றம் அதற்கு என்னென்ன செஞ்சுகிட்டு இருக்கீங்க அது நான் மகாகவி பாரதி நட்பணி மன்றம் வந்து மதுராந்தகம் தமிழ் பெயன் அவள் வந்து எ வானொலி நேயர்களோட ஒரு நண்பர் ஆனார் அப்போ அவர் சொன்னாரு உங்களுக்குள்ள திறமைகள் நீங்க உங்களுக்கு தான் எங்க மண்டப மரமா விருது கொடுக்கறோம் அப்படிங்கற போது எங்களை அழைத்தாங்க எங்களை அழைச்சி நேர கௌரவப்படுத்தி வானொலி நேயமட்டத்துக்கு கண்டித்துக்கு ஒரு விருது கொடுத்தாங்க வானொலி சேவை விருது அப்படின்னு ஒரு விருது கொடுத்து எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் சென்னை வானொலி நிகழ்ச்சிகே கேட்கும் போது அந்த அமைப்பாளர்களை முன்னிறிந்து எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் சென்னை வானொலி இயக்குநர் இருந்த போது ஏழைகளும் உள்ள வரலாம் ஏழைகளும் சுழியோவுக்கு வந்து தங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம் தங்களுடைய பிடித்தமான பாடல்களையும் தொகுத்து போது எனக்கு கிட்டத்தட்ட அந்த வானொலிகள் செல்லக்கூடிய சுயப்பிள்ளை செல்லக்கூடிய வாய்ப்பு ஆறு தடவை கிடைத்தது வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவம் என்று சொல்லுங்க இந்த சமயத்தில் ஒரு பாடல் படம் மிக அருமையான படம் எல்லோருடையும் போட்டக்கூடிய படம் இந்த படத்திலே உள்ள நல்ல உள்ளம் என்ற பாடல் இந்த பாடலின் கலைப்பு அறிவியலின் கைப்பிடித்து வானவில்லை மனிதன் நடக்க முடியும் என்ற நம்பிக்கை கிடைக்கும் காலம் இது ஆனால் நிலநடுக்கம் கதை சீட்டம் வந்து வந்து நம்மை நடுங்க வைக்கும் போதும் சிலரைகளை கேட்கும் போதும் உள்ள உறங்க முடியவில்லை உள்ளும் உறங்க முடியவில்லை இதோ அடுத்த பாடல் Come uh on. -huh. உங்க பேரையெல்லாம் வாய்ப்பு நம்மளுடைய முனைவர் பேராசிரியர் எல் கட்சிகள் நண்பர்கள் கடந்திருக்கும் போது நீங்க வந்து வெறும் உள்ள மாணவர்கள் பண்பரையும் சென்னை வானொலி நிகழ்ச்சிகள் தான் கேட்டு கடன் தாண்டி சித்திரை வானொலி நிகழ்ச்சிகள் தான் இருக்கு அதிக கேட்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய அதிகமா இருக்கீங்க நீங்கள் பரிசுகளை வெல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் எங்களுக்கு வேதிக்கா வானொலி கைப்பேடு மற்றும் சீன வானொலி கைப்பேடு மற்றும் வானொலி அதிக வெளிநாட்டு வானொலிகள் கைப்பேடுகள் குறித்து எங்களுக்கு ஊக்கம் அவர்களாக எங்களுக்கு ஊக்குவிக்கும் வகையில் பரிசுகள் குறித்து நிறைவு போட்டக்கூடிய ஒரு வெளிநாட்டு உயிரிபத்தை உள்ளது அவர்கள் மகன் நிலவுக்கு என்ன கோபம் அந்த பாடலுக்கு ஊழலும் கூடலும் நிலவு பகல் ஆகிய அந்த இல்லை மிக அழகாக அறிவியல் இந்த பாடலே நாயகமாக உணர்த்தியதால் இந்த பாடல் உங்களுக்காக நிலவுக்கு என் மேல் என்பம் நெருப்பாங்க இந்த மலது சிங் மேல் என் நடி கோபம் உள்ளாய் மாறியது நிலவுக்கு என் மேல் கோபம் வெறுப்பாயிகிறது இந்த மலது சிலும் மேல் என் நடி கோபம் உள்ளாய் மாறியது கனிமொழி சென்னே என்னடி கோபம் கனலாய் காய்கிறது சுந்தம் கண்கள் சென்னே என்னடி கோபம் கனலாய் பாய்கிறது நிலவுக்கு என் மீன் என்னடி கோபம் மலரு பின் என்னடி கோபம் கோபம்முள்ளாய் மாறியது குலுங்கும் முந்தானை சிரிக்கும் அசானை விவற்றுவதே நதியோ ும்சானை விலகுவதே நையோம் குழந்த பொடியுன்று படை கொண்டு வந்து கொல்வது ஏனையோ திருமண நாளில் மணவரை மீது என்னை பொறுமுறை பாசு நீதானே நிலவுக்கு நீண்டே உளவுக்கு மேல் என்ிகோபம் வெறுப்படி கோிகோபம்ள்ளாய் மாறிய திரை நிலவே அத்தகைய மகளே சென்றதை மறந்துவிடு திரை நிலவே அத்தகை மகளே சென்றதை மறந்துவிடு உலகம் பக்திகள் சிணைக்கும் அசாங்க எனக்கு பாதையை திறந்துவிடு உலகம் பக்திகள் சிணைக்கும் அசாங்க எனக்கு இதிரந்து ஓடுருக்கு எண்ணி என்னடி கோபம் மிருபாய் எரிிறது இந்த மலடி சின்னமே என்னடி கோபம் முல்லை மாரியடி சரிங்கயா அப்புறம் வந்து இந்த வாணூர்ல நீங்க கத்துக்கிட்ட பாடங்கள் என்ன வாணூர்ல நீங்க கத்துக்கிட்ட பாடங்கள் நான் ஏறி குடும்பம் என்ன அப்பா அம்மா அண்ணன் தம்பி என்று இல்லாமல் ஏன் வெளியே நண்பர்களிடம் பழகக்கூடிய ஒரு வாய்ப்பும் வெளியே கிடைக்கிற ஒரு அனுபவங்களும் அதை மூலம்தான் எனது முயற்சிக்கு இந்த வானொலி ஒரு உண்மையான ஊன்று கோல் போது நான் சொல்ல ஒரு நான் கவிஞர் கவிஞர் அவர்கள் குறிப்பிட்டேன் அல்லவா ஆமா அவனுடைய தந்தையா தான் இந்த பாதையை எழுதியிருக்கிறார் சித்திரம் பேசுகை என்ற பாடல் புகழில் தான் சித்திரம் எழுத முடியும் என்பது அந்தவாதம் ஆனால் காவலன் தன் காதலியை நினைத்து சுற்றமான இழந்தும் இந்த பாடம் இன்னும் உங்களுக்காக சித்தீரம் சே சுதவி சித்தீரம் சே சுதவி எந்த சிந்தன் இன்றை 국민 from heaven heaven heaven heaven heaven heaven heaven heaven heaven heaven la heaven is heaven over is heaven heaven heaven heaven heaven heaven heaven God. of you ஒரு சிறந்த ஊடகம் ஏனென்றால் எழுத்து வடிவமாகவும் ஒரு முக்கியமயமான ஒரு இணையதள வானொலி நன்றினை தான் என்று நான் சொல்றேன் அன்றையாளர் குடும்ப நேர்களை எழுத்துக்கொண்டு அந்த குடும்பக்குழு தலைப்பாக கொடுத்து நேரம் அது பங்கு பெற்று அந்த கருத்துக்களை கேட்கும்போது வெளியுறவு அந்த நட்டினை வானொலியை ஊக்கப்படுத்த விதமாக பெயர் பெற்ற ஒரு படம் இல்லை பிச்சிப்பு என்ற பாடல் எந்த நபர் கஜதியில் வேறு ஒருவர் தூங்குவது நியாயம் இல்லை அதே போல் கால இணைய என்று இயங்குவது போல் ஏக்கத்தை உணர்த்தும் பாடல் இதோ உங்களுக்காக பல ஆண்டுகள் புதிய புதிய நிகழ்ச்சிகளை தரும் நக்கினைக்கு முதல் வயதிலை ே நண்புடன் மயிலை பண்ணாம்பி வணக்கம் நன்றி நன்றிங்க உச்சி வகுந்திருத்து பிச்சி பூ வச்சகிழி பச்சபல பக்கத்தில் சொன்னாங்க நீர் என்று சொன்னதில கண்ணாத்தா உச்சி வகுந்திருத்து பிச்சி பூ வச்சகிரி பச்சபல பக்கத்தில சொன்னாங்க கட்டுக்கத அத்தனையும் கட்டுக்கத அந்த சத்தியமான நம்பமானோ ஒத்துக்கத உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்சகிழி பச்சபல பக்கத்தில் சொன்னாங்க சங்கரயா கின்னிருக்க நியாயமில்ல அரிசித்தகத்தில் பூவியே நம்பவில் உச்சி வகுந்தெடுத்து திக்கி பூ வச்ச விழி பச்சபல பக்கத்தில் in it.